ஆண்டவராகியேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பான வாழ்த்துக்கள் இந்த நாள் தியானத்தின் தலைப்பு ஆசையே காரணம் நோங்க்ஸ் வாசிக்க வேண்டிய பகுதி யாக்கோபு முதலாமத்தியாயும் பன்னிரெண்டாம் வசனம் முதல் இருபத்தி இரண்டாம் வசனம் வரை சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான் அவன் உத்தமன் என்று விளங்கிய பின்பு கத்தர் தமிழத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு பண்ணின ஜீ கிரீடத்தை பெறுவான் சோதிக்கப்படுகிறவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கப்படுகிறவரல்ல ஒருவனையும் அவர் சோதிக்கிறவரும் அல்ல அவன் அவன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்கொண்டு சோதிக்கப்படுகிறான் பின்பு இச்சையானது கற்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும் பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும் என் பிரியமான சகோதரரே மோசம் போகாதிருங்கள் நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமையின் நிழலும் இல்லை அவர் சித்தம் கொண்டு தம்முடைய சிருஷ்டிகளில் நாம் முதற் பலனானவர் ஆனவதற்காக நம்மை சத்திய வசனத்தினாலே ஜெனிப்பித்தார் ஆகையால் என் பிரியமான சகோதரரே யாவரும் கேட்கிறதற்கு தீவிரமாயும் பேசுகிறதற்கு பொறுமையாயும் கோபிக்கிறதற்கு தாமதமாயும் இருக்க கடவர்கள் மனுஷருடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாதே நீங்கள் எல்லா வித அழுக்கையும் கொடிய துர்க்குணத்தையும் ஒழித்துவிட்டு உங்கள் உள்ளத்திலே நாட்டப்பட்டதாயும் உங்கள் ஆத்மாக்களை ரட்சிக்க வல்லதாயும் இருக்கிற தேவனுடைய வசனத்தை சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மட்டுமல்ல அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள் இன்றைய மனப்பாட வசனம் வாசித்த அதே யாக்கோபு முதலாம் அத்தி ஆயத்தின் பதினாறாம் வசனம் ஒவ்வொருவரும் தாம் சொந்த தீய நாட்டத்தினாலேயே சோதிக்கப்படுகின்றனர் எவ்ரி மேன் இஸ் டெம்ட் வென் ஹி இஸ் ட்ரான் அவே ஆஃப் ஹிஸ் ஓன் டிசைஸ் is enthraised கிறிஸ்துவுக்குள் പുതുประடைந்துள்ள ஒவ்வொருவரும் கற்க வேண்டிய முதல் இரு வரிகள் சரி ஆண்டவரே यस लॉर्ड நன்றி வேண்டாம் नो थैंक्स கடவுள் சொல்ುವುದற்கெல்லாம் கொடுக்கும் முதல் பதில் यस लॉर्ड பிசாசின் தூண்டுதலுக்கு கொடுக்க வேண்டிய பதிலே இரண்டாவது नो थैंक्स இதில் தவறாது ஏசு வென்றார் தவறிய ஆதாம் இதில் தோற்றுவிட்டான் தோல்விக்கு நாம் பொதுவாக கூறுகின்ற இரு சாக்கு போக்குகளை இன்று கவனிப்போம் முதலாவது நாம் தோல்வியடைந்தவுடனே நமது உடலின் ஆசைகளின் மேல் பழியை போட்டு விடுவோம் பாடிலி க்ரேவிங்ஸ் நாற்பது நாள் புவாசித்த பின்னர் உண்மையாகவே பசி எடுத்தாலும் இயேசு சோதனையை மேற்கொண்டு விட்டார் மோ எல்லா காய்கறி கனிவகைகளும் அவனுக்கு நிரம்ப இருந்தும் அவன் தோல்வியடைந்தான் தேவன் பிரியமானவர்களே நமக்கு போதுமான அளவுக்கும் அதிகமாக கொடுத்திருக்கிறார் திருப்தியாயிருக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் மனைவி மீது திருப்தி கணவன் மீது திருப்தி உடைகள் மீது திருப்தி இவை போன்றவை எல்லாம் கட்டாயம் தேவை ஒரு வசன வாசிக்கிறேன் ஒன்று குருந்தியர் ஆறாமத்தியாயும் பதிமூன்றாம் வசனம் வயிற்றுக்கு போஜனமும் போஜனத்துக்கு வயிறும் ஏற்கும் ஆனால் தேவன் இதையும் அதையும் அழிய பண்ணுவார் சரீரமோ வேசித்தனத்திற்கு அல்ல கர்த்தருக்கே உரியது கர்த்தரும் சரீரத்திற்கு உரியவர் தனது உடலின் இச்சைகளுக்கு உடன்பட்டு இன்னொருவனின் மனைவியை எடுத்துக்கொண்ட தாபீதின் மீது தேவன் எவ்வளவாய் கோபம் கொண்டார் என்று நாம் அறிவோம் தமது துக்கத்தையும் ஏமாற்றத்தையும் தீர்க்கன் நாத்தான் மூலமாக தெரிவித்தார் உனக்கு எவ்வளவோ கொடுத்திருந்து நீ திருப்தி அடையவில்லையே இன்னும் கேட்டிருந்தாலும் கொடுப்பேனே என்று சொல்லி ஆண்டவர் அவனிடத்திலே அங்கலாய்த்தார் பிரியமானவர்களே மாம்சம் பலவீனம் உழுதுதானே என்று சொல்லி உங்கள் உடல்மீது மீது பழியை போட்டு விடாதிருங்கள் அதற்காகத்தான் தேவன் நமக்கு வல்லமையுள்ள பருசுத்த ஆவியை தந்திருக்கிறார் நாம் ஆவிக்கேற்றபடி நடந்து கொண்டால் தீய இச்சைகளை நிறைவேற்ற மாட்டோம் நிறைவேற்ற முடியாது அதைத்தான் கலாத்தியர் ஐந்தாம் அதிகாரம் பதினாறாம் ஆஹ் இருபத்தி நான்காம் வசனங்களில் வாசிக்கிறேன் பின்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால் ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள் அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள் இருபத்தி நான்காம் வசனம் கிறிஸ்துவனுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள் அடுத்து நாம் பொதுவாக சொல்லுகிற சாக்கு போக்கு சாத்தானுடைய தூண்டல்கள் இதற்கு காரணம் என்று சாத்தான் மீது நாம் பழியே போட்டு விடுவது சர்ப்பத்தின் மீது ஏவாழ் பழியை போட்டு விட்டாள் ஏன் அதை புசித்தாய் என்று கேட்டால் அவள் சொன்ன பதில் நாம் எல்லாருக்கும் தெரியும் சர்ப்பம் என்னை புசிக்க சொன்னது நான் புசித்தேன் என்று சொன்னாள் மறுக்க முடியாத சோதனை அது எனவே நான் விழுந்து என்று அவள் தன்னை தேற்றிக்கொண்டாளோ புசிப்புக்கு நல்லதாம் பார்வைக்கு இன்பமாம் புத்தியை தெளிவிக்க இச்சிக்கப்படத்தக்கதாக அது இருந்ததாம் பிரியமானவர்களே இயேசுக்கு வனாந்திரத்தில் வந்த சோதனைகளும் இவ்விதம் முப்பலமானவை புசிக்க நல்லது பிசாசு சொன்னான் கல்லுகளை அப்பங்களாக்கும் என்று சொன்னான் பார்வைக்கு இன்பம் மேலிருந்து குதித்து எல்லாருக்கும் முன்பாக பகட்டான ஒரு காரியத்தை வெளிப்படுத்தும் என்று சொன்னான் ஜீவனத்தின் பெருமை மலையின் மேல் வைத்து எல்லா காரியங்களையும் காட்டி இவை எல்லாவற்றையும் நான் உமக்கு தந்து விடுவேன் நீரனை பணிந்து கொண்டால் போதும் என்று சொன்னான் ஏசு புசிக்க நல்லது என்றால் என்ன பார்வைக்கு இன்பமா இருந்தால் என்ன ஜீவனத்தின் பொறுமைக்கு ஏற்றதா இருந்தால் என்ன என் பிதாவின் சித்தத்தை விட்டு அங்கும் இங்கும் சற்றும் நான் விலகவே மாட்டேன் என்று சொல்லி ஒரே அவர் நின்று அவர் ஜெயம் கண்டார் ஜெயம் கொண்டார் ஆனால் பிரியமானவர்களே நம்மில் இருப்பவர் உலகத்தில் இருப்பவனிலும் பெரியவர் தானே நாம் தானே அப்படியானால் இருக்க வேண்டும் பிசாசு தோற்கடிக்கப்பட்ட சத்துருதானே கிறிஸ்துவோ வெற்றி வேந்தர் கிறிஸ்தோரும் வெற்றி வீரராய் இருக்க வேண்டுமே தவிர தேவனது எதிரிக்கு முன் சரணடைந்து விடக் கூடாது நேரிடுகிற மனுஷருக்கு சாதாரணமாக நேரிடுகிற சோதனை அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை கடவுள் உண்மை உள்ளவராயிருக்கிறார் உங்கள் திராணிக்கு மேல் நீங்கள் சோதிக்கப்பட அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பி கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார் என்று ஒன்று குருந்தியர் பத்தாமத்தியாயம் பதிமூன்றாம் வசனத்திலே வாசிக்கிறோம் பிரியமானவர்களே சாத்தானுடைய தூண்டுதலுக்கு உடன்பட்ட முதல் ஆதாம் முழுவதையும் தோல்வியில் வீழ்த்தினான் சாத்தானுக்கு சாட்டையடியாய் மறுப்பு தெரிவித்த இரண்டாம் ஆதாமோ நம்மை முற்றிலும் ஜெயங்கொள்ளுகிறவர்கள் ஆக்குகிறார் இரண்டு வார்த்தைகள் திரும்ப உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன் ஆண்டவர் சொல்லுகிற அத்தனைக்கும் ஆம் ஆண்டவரே எஸ் லார்ட் பிசாசு கொடுக்கிற அத்தனை தூண்டல்களுக்கும் நோ தேங்க்ஸ் வேண்டாம் நன்றி இதை நாம் எந்த அளவிற்கு கற்றுக்கொண்டு இதிலே உறுதியாயிருந்து அவ்வப்பொழுது நமக்கு வருகிற சோதனைகளையும் நமக்கு வருகிற காரியங்களையும் அடையாளம் கண்டு இவற்றில் எஸ்லாட் என்று சொல்ல வேண்டுமா நோ தேங்ஸ் என்று சொல்ல வேண்டுமா என்று நாம் எப்பொழுது அதிலே கற்றுத் தேர்கிறோமோ அப்பொழுதுதான் சோதனை நம்மை மேற்கொள்ளாது நாம் சோதனையை மேற்கொள்வோம் சோதனையை மடங்கடிப்போம் ஒவ்வொருவரும் தம் சொந்த தீய நாட்டத்தினாலேயே சோதிக்கப்படுகின்றனர் எனவே உடலின் ஆசைகளின் மீதோ சாத்தானின் தூண்டுகளின் மீதோ வேறு எந்த காரியத்திலோ பழியை சுமத்தாதபடி நாம் தான் நம்முடைய வீழ்ச்சிக்கு பொறுப்பு என்று ஒத்துக்கொண்டு தேவ சமூகத்தில் சரணடைந்து மன்னிப்பு கோரி இனி அதில் விழாதிருக்கிற வகைகளை தேவனுடைய வசனத்தில் இருந்து கற்றுக்கொள்ளுவோம் அதற்கு தேவாவியானவர் நமக்கு ஒத்தாசை புரிவார் நல்ல ஆண்டுவரே இந்த அருமையான தியானத்திற்காக நாங்கள் ஸ்தோத்திருக்கிறோம் எல்லாம் இருந்தும் சோதனையில் முதலாதான் விழுந்து விட்டானே ஒன்றும் இல்லாமல் இருந்தோம் இரண்டாம் மாதம் ஆகிய நம்முடைய குமாரனா ஏசு கிறிஸ்து வெற்றி கண்டாரே கர்த்தாவே நாங்கள் அவரையே பின்பற்ற உதவி செய்யும் எந்த சூழ்நிலையும் எந்த காரியமும் எங்களுடைய பாவ வீழ்ச்சிக்கு காரணம் என்று சொல்லி நாங்கள் சாக்கு போக்காக அதை தள்ளிவிடாதபடி நாங்களே எங்களுடைய வீழ்ச்சிக்கு காரணம் என்று முழு பொறுப்பையும் எடுத்துக்கொள்ள நீர் எங்களுக்கு அவ்விதமான ஆன்மீக ஆண்மையை தர என்று நாங்கள் செவிக்கிறோம் இந்த நாளில் இந்த தியானத்திற்காக நாங்கள் துதிக்கிறோம் எங்களுடைய புசிப்புக்கு இன்பமாகவும் கண்களுக்கு பிரியமாகவும் ஜீவனத்திற்கு பெருமையாகவும் இப்படி சத்துரு நெடுகவே ஒன்றன்பின் ஒன்றாக சோதனைகளை எங்களுடைய வாழ்க்கையில அடுக்கிக்கொண்டே போனாலும் மனுஷருக்கு நேரிடுகிற சோதனை இல்லாமல் வேலை சோதனை உங்களுக்கு நேரிடுவது இல்லை என்று எங்களுக்கு தெளிவாக வாக்கு ஒவ்வொரு சோதனையோடும் கூட தப்பித்து கொள்ளும்படியான உண்டாக்கி இருக்கிறே உம்மை போல் யாருண்டு எங்கள் அருமை நாதா உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் எப்பொழுதும் உமக்கு ஆமாண்டவரே என்று சொல்லவும் எப்பொழுதும் எல்லா வேலைகளிலும் எல்லா சூழ்நிலைகளிலும் எல்லா காரியங்களிலும் பிசாசுக்கு நோ தேங்ஸ் வேண்டாம் என்று சொல்லவும் கர்த்தரைகளுக்கு கற்றுத்தாரும் எங்கள் தசைநார்களை நீர் பக்குவப்படுத்தும் பலப்படுத்தும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே ஆமேன்